ஆதாராயனைத்தும் ஆகி நின்ற ஆதாரமாய் அனைத்தும் ஆகி நின்ற அங்கணம் எம்பெருமான் நீர் அணிந்த வேணிக்காதார்வன் திருக்குடைய நருளி தேர்த கற்பம் அனு கற்பம் உபதர்ப்போதும் குறைத்த அகற்பம் நீக்கியானந்திமொழிந்த மூன்று பேரும் மோகாரி குற்றங்கள் நறுக்கும் நேற்றை மொழிவது நம் இருவினைகள் கழிவதாக அம்பலத்தே உலவுய ஆடும் மன்னல் உவந்த ஆடும் மஞ்சினையும் இன்பர் மிதை அனாமயமாயிருந்த போதில் இண்டிய கோமய மந்திரத்தினால் ஏற்று இன்ப எழும் சிவ மந்திர ஓமத்தால் உற்பவித்த சிவாக்கியதனில் உணவு கெட்டாயும் பெறுவான் கடல் நினைந்தங்கிட்ட தூணீரது தற்பம் என்றெடுத்து முழுநீர் பூசிய முனிவர் என்ற பகுதியில் பூசிய முனிவர்களுடைய போற்றி வரையை விட முழுநீர் எப்படி தயாரிக்கணும் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் இடைச்சர்கள் சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஆமா ஆமா ஏன்னா பாருங்க மற்றதெல்லாம் அந்த பூசிய அந்தந்த மக்களை பேசுகிற இது திண்ணீர் அணிப்பொருளே முனிவரை போட்டுக்கிறேன் முடிச்சது அப்ப அதெல்லாம் இதுனால வந்து இருக்கும் ஒரு அனைவரும் இருந்தாலும் பரவாயில்ல படிச்சிருவோம் ஆதாரமாய் அனைத்துமாயி நின்ற அங்கனன் இந்த எல்லா உயிரளுக்கும் அடித்தளமாகவும் இருக்கிறான் அனைத்தாகவும் எல்லாமும் இருக்கிறான் எல்லாமாய் அல்லவுமாய் இருக்கிறான் அப்படிப்பட்ட அங்கனன் எம் பெருமான் பெருமான் நீரணிந்த வேணி காதார்வின் திருக்குடையான் கங்கை தலையிலே கொண்டிருக்கிறான் அருளி செய்த கற்பம் அற்பம் உபகற்பும் அவனே தன் திருவாக்கியனால் அருளி செய்தானாம் இந்த திருநேற்று உடம்பிகளை அதுக்கு கற்பம்னு ஒன்னு பேரு அனுகற்பம்னு பேரு உபகற்பம்னு பேரு அது எது கற்பம் எது அணுகற்பம்னால சொல்ல போற இந்த மாதிரி அவனாலேயே பெருமானாலேயே அருளி செய்யப்பட்ட அந்த நீட்டின் வகைகளை ஆகாதென்று அங்குறைத்த அகற்பம் நீக்கிய இந்த மூன்று நெறிய நாள் வேறாக அகற்போம்னா அந்த முறையில வந்தது அணியக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அந்த நீரை அணியவே தான் கூடாது அல்லவா நீக்கி விட்டு இங்க சொன்ன முறைகளில் இருக்கிறது மட்டும் நீட்டுங்க முன்மொழிந்த மூன்று வேதம் இங்க சொல்லப்படுகிற மூன்று வகையில மோலாதி மோகாதி குற்றங்கள் அறுக்கும் நீற்றை அது என்ன செய்யும் தென்னீர் அப்படின்னா மோகம் ஒன்று மேல பற்று வைக்க முடியாது காமம் வெகுளி மயக்கம் இதெல்லாம் வராது திருநீர் அணிய அணிய அணிய இந்த பற்றுக்கள் குறையும் அதனால் இந்த பற்றுக்கள் குறைவதற்கு ஏதுவாக இருக்கிற இந்த திருநீரத்தை முடிவதுனம் இருவினைகள் கடிவதாக இப்படி நான் அதை பற்றி சொன்னாலே என்னுடைய இருவினை கூட நீங்கும் என்றெல்லாம் சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறார் அம்பலத்தே உலகுய்ய ஆடு மன்னல் வந்தாடும் அஞ்சிணையும் ஆக்கள் இங்கேதான் இப்ப எல்லாம் கருத்து வேற்று வந்துட்டது இந்த எல்லா பொருட்களும் அந்த ஐந்து பொருள்களும் வந்து பசுவினமாக தோன்றியன பசுவனிடமாக தோன்றியது தான் நம்ம செய்யணும் இருக்கு பசுவினிடமாக தோன்றிய மலத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனா பசுவினிடமாக தோன்றிய நீரை எடுத்துக் கொள்ள வேணாம் அந்த நீரில் கோமயம் எல்லாம் வைக்கப்படாது என்ற எல்லாம் சொல்லி ஒன்றே உண்டு மன்னிக்கணும் இதுல கூட கருத்து வேற்றுமை அதிகம் இல்லை மற்ற ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையிலையும் கருத்து வேற்றுமை இல்லை இந்த மற்றவங்க சொன்னா அதை ஏற்றுக்குவாங்க இந்த ஒண்ணுதான் எது பிடிச்சாலும் தனியும் பிடிச்சவனா இருப்பான் ஆயிரம் கருத்து என்ன பண்றது இதையும் பெருமாட்டை ஒப்படைக்க வேண்டியது ஆமா ஆமா நம்ம அமைப்பில் இருக்கிற இந்த இல்லாத ஏற்ற தாற்றங்கள் வேற எந்த மத பத்தியோடு இருக்கிறாங்க ஒண்ணுதான் குடிச்சோட போனோம் இது கடைசியில ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம் என்று ஆணையிட்டு இருக்காங்க ஓ மூளைக்கெல்லாம் செய்யாதடா இது நமக்கு இருக்க மேல இருக்கும் மூளை சொன்னதுன்னு சொன்னி அப்போ ஆராயிரம் முருகா முருகா போட்டோம் அந்த அஞ்சு அப்போ அந்த இதனிடமாக தோன்றுகின்ற பசுனிடமாக தோன்றுகின்ற தானம் அப்புறம் கோமயம் அப்புறம் பால் நெய் அவ்வளவுதான் ஆமா இப்ப அந்த கோமயத்தை எடுத்துட்டு தைரவைச்சிக்கலாம் வெண்ணிக்கலாம் என்னென்னமோ பேசுறானோடு ஆடும் அஞ்சினையும் அளித்தாக்கள் எனவே பத்தினிடமாக தோன்றியது அந்த ஐந்தும் அப்படி வச்சுக்கணும் அது இம்பர் திசை அனாமயமாயிருந்த போதில் ஈந்தனிய கோமய மந்திரத்தினால் ஏற்று அனாமயமாய் அந்த பசுவானது அப்படி தனியா இருக்கணும் நாம ஒன்னும் கசி கசிக்கு அதெல்லாம் தாணி போட வைக்க கூடாது போது ஏற்று அது அந்த போடுவது எப்ப போடுவோம் பார்த்து அப்படி ஏற்கும் போது அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை அது வாங்கணுமா ஏற்று உம்பர் தோழ எழும் சிவ மந்திரமத்தால் உற்பவித்த சிவாங்கிதனில் இதை எடுக்கும்போது ஒரு மந்திரம் அதன் பிறகு வேற மந்திரங்க சொல்லி அப்படியே அந்த நெருப்பை யாகத்துல வளர்த்திருக்கணும் அந்த நெருப்புல போகணும் அங்கிதனில் உணர்வு கெட்ட எம் பெருமான் கடல் நினைந்து அங்கு அது பெருமானுடைய திருவுருளையே நினைந்து அந்த தானம் எடுக்கின்ற பொழுதும் சரி வீண்டு அந்த சொல்லி அந்த அந்த நெருப்பை வளர்ப்பதும் சரி வீண்டு அதில் இடுவதும் எல்லாம் அந்த சிவ சிந்தனையோடவே இருக்கணும் அப்படி எடுத்து வருகிற நீருக்கு பெருமான் கலல் நெந்த தூணீர் அதுதான் கற்பம் என்று சொல்லப்படும் இதுதான் மேலான திருநீடு என்று சொல்லுவோம் அப்படிங்கன்னா சரி இது கிடைக்கணும் அப்படின்னா அடுத்தது ஆரணத்து உழந்த கோமயத்தை கை கொண்டு ஆரணம்னா பெரிய மாடு மேயிற காடா இருக்கணும் அந்த காட்டுல வேற எதுன்னு வந்து ஆட்டு புழுக்கப்படுறதோ அல்லது மனிதர்கள் மலங்கழிப்பதோ இருக்கூடாது அது அப்படியே மேய்வதற்கு விட்டு அப்படிப்பட்ட மேயரத்துல சாணா வந்து என்னைக்கோ சாணி போட்டு அது காஞ்சி இருந்தா கூட அதையும் எடுக்கலாம் ஏற்று மந்திரத்தினால் கூட ஏற்கலாம் ஏற்று அதை என்ன செய்யணும் அதுல கை கொண்டு ஆரண்யத்து உலர்ந்த கோமயத்தை கை கொண்டு அழகுரணன் பொடியாக்கி அதை மெதுவாக சாணம் போட்டுருக்கோ அது காஞ்சி இருக்கோ அதை எடுத்து ஆவின் சுத்த நீர் அணிவித்து இந்த கோமயத்தை கலந்து இன்னொரு மந்திரத்தின கொண்டு நல்ல சின்ன சின்ன உருண்டையாக ஆக்கி திரும்ப ஓம நெருப்பில் இட்டு ஓம்த்த வைத்து சீரணியும் படிவெந்து அது ரொம்ப வெந்திரம் கூடாது வேகாம இருக்கவும் கூடாது அது சரியான முறையில் இருக்கணும் கொண்ட செல்வத்திருநீர் அதுக்கு என்ன பேருனா அணுகற்பம் அணுகற்பம் சொல்லலாம் அந்த திருநீரும் அணியலாம் வாரணியும் காணாடும் மாணிக்க கூத்தர் முடி வாய்மையாலே ராஜ பெருமான் திருவருளாலே அந்த திருநீர் கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று மூன்றாவது அடவிப்படும் அங்கியினால் வெந்த ஒரு காட்டுல அப்படியே ஒன்னு ஒண்ணு மூஞ்சில் தீபிடிச்சு அதன் திருநீரா கிடைக்கும் சாம்பலா கிடைக்கும் அந்த நீரும் ஆண் இலைகள் அனல் தொடக்க வெந்த சில இலைகள் அது பாட்டுக்கு மரத்தில் காஞ்சி இங்காவது நெருப்பு பத்தி காட்டு நெருப்பு அதுல வந்து அந்த நீர் இருக்கு அது கூட எடுத்துக்கலாம் எடுத்து இடவகையால் எரி கொழுவும் இத்திகைகள் சுட்ட எரி பட்ட நீரும் செங்கல் எல்லாம் சேர்ந்து வச்சு வச்சு வைக்கும் போது ரொம்ப சுட்டாச்சுன்னா சில சிங்கல திருநீரா அப்படியே இது வடிஞ்சிடும் வெள்ளையா அந்த நீரும் அந்த அது கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு உடனின்றி வெவ்வேறே ஆவ நீரால் உரை நிகழும் மந்திரம் கொண்டு அதை நீங்க எல்லாரும் நீங்க அந்த மூங்கில் வைத்துக் கொள்ளுங்க வைத்து அதற்கு அந்த ஆவின் நீர் கலந்து மந்திர விதியினால அது மாதிரி சொல்லி கலந்து குண்டையாக்கி மடமதனில் பொறிந்திருந்த சிவாங்கி தன்னால் நீங்களா புதிய சிவயாக வச்சு திருமடங்கள்ல இருக்கிற அந்த உணவு அடுப்பெருப்பை திருமணங்கள் அரியாறுக்கின்றே உணவு தயாரிப்பது நிச்சயம் மறுநாள் அபிப்பாங்க காப்பாற்றப்பட்டிருப்பதனாலும் இரண்டாவது அங்க தயார் பண்ணுகிற உணவு எல்லாம் ரொம்ப அருமையா அமைந்திருக்கும் இதெல்லாம் இங்க ஜீரகம் வச்சா குரு பூஜையில அப்படியே போற ரோடு ஆடுதலை ஆடுதலை அது அப்படியான திருமடங்கள்ல உண்டாக்கின அந்த நெருப்பை கொண்டு சிவாங்கிதன்னால் வெந்தது அந்த மாதிரி நீராக்கணும் அதுக்கு உபகர்ப்பம்னு பேரு அதிகம் வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி மூன்று வகையினாலே ஒன்று அமைக்கப்பட்டிருக்கணும் அதுல இந்த வகையால் அமைத்திறு கொண்டே இருதரமும் சுத்தி வர தெரித்த பின்னர் அந்த மிலா அரண் அங்கி ஆறு பாருங்க யாரு முன்னிலை இடக்கூடாதுன்னு கேட்டா அது பாருங்க இன்னார் முன்னிலை இருக்கும்போது இடக்கூடாது அது ஆர் யார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பந்தி பாருங்க அந்த மிலா அரண் பெருமான் திருமுன்னில இடக்கூடாது கொஞ்சம் எட்டி நின்று எழுந்தமேத்த முன்னாலிருந்து இடக்கூடாது அங்கி நெருப்பு முன்னாலே இருந்து இடக்கூடாது ஆறு ஆட்டு முன்னால் இருந்து எடுக்கூடாது மெய்மை அறிவித்த குரு நம்முடைய குருநாதன் முன்னிலிருந்து அணியக்கூடாது குருநாதன் கொடுத்தாங்க அவங்க திருமுன்னில அணிய கூடாது தரை சரியான சுத்தமான தரையில அங்க திருநீர் எடுக்க கூடாது சுத்தவும் கூடாது அணியவும் சுத்த நன்மை அல்லா பூமி முந்தை எதிர் இதுக்கு முன்னால எல்லாம் நீங்க திருநீர் அணியாமல் அனியும் அணியும் அப்படினப்ப இது அல்லாத அணியணும் அணியும் போது என்ன செய்யணும் முழுவதுமை புண்டரம் பாதி நந்தி எரி தீப நிகழ்வட்டமாக நாதரடியார் அணிவர் அதுல இங்க எடுகின்ற பொழுது நீளமாகவே எடுகிறோம் அதுலயும் ஒரு அந்த எட்டு என்பது இருக்கணும் இங்கு அணுகின்ற பொழுது இதெல்லாம் ஆறு தான் அமைந்திருக்கணும் இங்கு அணுகின்ற பொழுது இங்க தான் மூன்று தான் இருக்கணும் இங்க இருக்கின்ற பொழுது ஒரே இதுதான் புடிச்சு வளைச்சி கைதான் இருக்குன்னு சொல்லி விட்டு ஆரம்பிக்க கூடாது அது முழுநீர் பூசிய முனிவர் அப்புறம் வச்சுக்குவோம் இருந்தாலும் பூசணுங்கிற முறைன்னு வைக்கும்போது சொல்றோம் முழுநீர் பூசிய முனிவராயின்னு அவரோம் அதுக்காக தான் இந்த அனுஷ்டானம் இந்த நல்ல வேலையாக தெய்வியலிருந்து பதினெட்டு பேர் போய் சிவன் ஆத்திரி என்று நம்முடைய திருவாவூரது ராஜின் சன்னிதான கிட்ட வாங்கியிருக்காங்க அறுபது அறுபத்தி ரெண்டு பேர் நம்ம சிவந்தாத்திர நேரம் எல்லாரும் அழைச்சிட்டு போயி மாதிரி விண்ணப்பிச்சிருந்தேன் சுவாமி அழைச்சிட்டு வர்றேன் தர்மயானத்தை அழைச்சிட்டு வர்றோம் இந்த அனுஷான எடுத்துக்கிட்டோம் சிவாஜினு அன்னைக்கு என்ன திருக்கேதி சேர்த்துட்டு இலங்கையில திருக்கேதி சுருத்தலை கொண்டு சேர்த்துட்டு சரிங்களா அப்புறம் கதையத்தினால் விண்ணப்பித்துக் கொள்ள கூடாது விண்ணப்பித்துக் கொண்டு ஆனா நிறைய பேருக்கு இன்னைக்கு நேரம் அனுஷ்டானம் பூஜை கொடுத்துருக்காங்க அது ரொம்ப வேணுங்க எடுத்துக்கொள்ளாதவர்கள் அருள் கூறுத்து அவங்க திருவடிகளை ஒரு முறை அல்ல ஐநூறு முறை வணங்குகிறேன் அனுஷ்டானம் எடுத்துக்க அனுஷ்டானம் எடுத்துக்கொண்டு ஒரு நான்கு ஐந்து திங்களுக்குள்ள எடுத்து அந்த ஆன்மா எப்படி இருக்குன்னு பாருங்க பெருசா இல்லைனாலும் கூட ஒரு பொழுது ஏற்படுகிற அந்த கவலைகள் நீங்க என்ன ஒரு அனுப்ப அது முதல் முதல் கிடைக்கின்ற படிச்சு அப்புறம் அவர் அவர்களுக்கு ஏற்ற தவக்கு அமைப்புல அருமையா கிடைக்கும் அதனால இந்த திருமண முற்று இன்னும் ஒரு முற்றுவதில் இருக்கிறது அப்புறம் நிறைவு பண்ண போறோம் இல்ல சோமவாரத்திலையும் பல சோமவார்த்த கார்த்திகை சில மாதங்கள்ல கொடுக்கும் விண்ணப்பிச்சிருந்தோம் விண்ணப்பிச்சுட்டு அதுக்கு தகுதி தானு சிலவரெல்லாம் கேள்வி அருள் என்று பெண்பாளர் எடுத்துக்கலாம் அவங்க மாத விளக்கெல்லாம் இதுக்கு ஒண்ணு இல்லை அதெல்லாம் உடலால் வருவது இது உணர்வுனால் தீவப்படுவது அதனால எப்பவும் செய்யலாம் இந்த பிற பிற தீட்டு அப்படிங்கிறமே அதுதான் அது இறந்து போனது மற்ற அது மாதிரி கலக்க கூடாது தவிர நம்ம அமைப்புல ஒரு வித தங்கும் இல்ல அது உடல் அமைப்பு அருமையா நல்லா நீராடி குடிச்சிட்டு உதவியா தானே உடம்பு அமைப்பு உணவு அமைப்பு இல்லையே அதனால கவலையே படாங்க தயவு நம்ம இந்த மாதிரி நூத்தி பத்தொன்பது நூத்தி இருபது நூத்தி இருபதுல நம்ம நிறைவுப்படுத்த போறோம் இந்த ஆண்டு எட்டரை ஆண்டு செய்தருடைய பயனாக திருமறை முத்தோல் பயனாக நீங்க இருக்கிற பெரியவர்கள் பெரியவர்கள் அருகூர்ந்து உங்கள் திருவடிகளை பன்முறையும் அனுஷ்டான எடுத்துங்க அதன் சிவபூஜை எடுத்துங்க எடுத்துக்கொண்டு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க எப்படி இருக்கு நாமார்க்கும் நமனே அஞ்சோம் என்று என்ன பா சுந்தர் மரம் தென்னாவுக்கு ஓமார்க்கே நாம் என்றும் ஆளாய் ஒய் மலர்ச்சே அடியினையே குறிகினோம் ஆதலால் நாமார்க்கும் குடியல்லோம் அதுபோல அந்த நெருக்கம் ஏற்படும் நம்ம உணர்வு அப்ப நல்லது என்று சொல்லி எனவே இந்த மாதிரி அணிந்தவர்கள் சாதியனில் தலையான தர்மசீல தத்துவத்தை நெறி உணர்ந்தோர் தங்கள் கொள்கை நீதியனில் பிழையாத நெரியில் நிற்போர் நித்திய நியமத்தினிகள் அங்கீதன்னில் பூதியனை புதிய பாசனத்துக்கு புலி அதலில் உடையானை போற்றி நீத்தை ஆதி வருலமும் அறுத்தவாய்மை அருமுனிவர் முழுவதும் இப்ப நாம சொல்லப்பட்டிருக்கிற முனிவர்கள் இந்த மாதிரி பட்டவங்க எப்படிப்பட்டவங்க நம்ம ஜாதியனில் தலையாய தர்மசீலர் அப்படின்னா பாருங்க அது ஜாதியனில் தருமான் தர்மசீலர் சொல்லும் போது இந்த ஜாதி அல்லன்னு தெரியுது எந்த ஜாதி இப்ப இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி பண்பை நோக்கி இந்த சாதியை திணிக்கல அதனால நல்ல பிறருக்கெல்லாம் நல்ல இதோட பரிவோடு கூட யாரு கேட்டாலும் நம்மளால செய்யறது என்றது புரிவு அப்படி நல்ல எண்ணம் உடையவர்கள் தான் சொல்றது அப்படிப்பட்ட சாதியினில் தரும தலையான தருமசீலர் தத்துவத்தின் நெறி உணர்ந்தோர் பெரும்பாலும் பிரச்சித்தாந்தான் பலரும் படிச்சிருக்கோம் தங்கள் கொள்கை நீதியினில் பிழையாது நெறியில் நிற்போர் நாம் கொண்ட கொள்கையிலிருந்து மாறாமல் வந்து கொண்டு வரணும் நித்த நியமத்தினிகள் அங்கி தண்ணில் ஒவ்வொரு நாளும் தான் நியமமாக அந்த எப்படி திருநீர் பூசணும் அப்படியெல்லாம் பூசி புலி அதலில் உடையானை போற்றி பெருமானையும் அணங்கி நீட்டை ஆதிவரும் மும்மலமும் அறுத்தவாயினை இந்த திருநீர்தும் திருவேந்திரத்தை சொல்லியும் செய்த தாராளம் மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் அம்மையன கருடையவார் ஆர்வெறுவார் அச்சோவி என்ற அந்த இல்ல இப்படிதான் கடிச்சவங்க தானே ஆகவே அந்த மும்மை நீக்கி ஆதிவர் மும்மலமும் அறுத்தவாய் அருமுனிவர் முழுவதுமை அணிவருந்தி அதுதான் முடிநீர் பூசியவருடைய அமைப்பு என்று சொல்லி இந்த அளவுல இருப்போம்